பாகவதத்தில் பிக்ஷு சொன்னார் அவர் என்ன பண்ணார் ஒரு காலத்தில் பகவான் சொல்ற கிருஷ்ணன் உத்தவருக்கு கதை சொல்ற உஜயினியில அவந்தியில ஒரு பிராமணன் இருந்தான் இருந்தான் அவந்தியில தான் பகவான் படிச்சிருக்கார் சாந்திபனி மகர்ஷியோட ஆசிரமத்தில் நம்மெல்லாம் கதை சொல்லுவோமே நான் அந்த ஊர்ல படிக்கிறது அங்க இப்படி நடந்தது அப்படின்னு போகும் நடந்த அது மாதிரி ஒரு கதை சொல்ற உத்தவர்கிட்ட பாகவதே உபனிஷத்து தான் சொல்றது அது மாதிரி அங்க ஒரு பிராமணர் இருந்தார் பெரிய பணக்காரர் நிறைய பணம் இருந்தது அவருக்கு ஆனா அவர் யாருக்கும் கொடுக்கல தானும் அனுபவிக்கலை அப்படி உண்டு லோகத்துல புத்தி புத்தி பிள்ளைக்கு கூட சொல்லிக் கொடுக்க மாட்டான் எங்க எந்தெந்த பேக்குங்களை போட்டிருக்கான்னு பையனுக்கு கூட சொல்லிக் கொடுக்காம செத்து போயிட்டு இந்த பையன் சொன்னா அப்பாக்கு சாத்தமும் பண்ண மாட்டேன் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார் ஏன்னா ஒண்ணு ஒண்ணுமே இவன் அதுக்கு மேல இருக்கான் எங்கெங்க போட்டிருக்கா ஒன்னும் சொல்லலை எங்கெங்கயோ இடம் வாங்கி போட்டுருக்காரு பணம் எங்கெங்கயோ போட்டு வச்சிருக்காரு ஒன்னும் எங்களுக்கே சொல்லிக் கொடுக்கல கோபம் இருக்கு வாழ்க்க இந்த மாதிரி ஒருத்தர் யாருக்கும் கொடுக்கல இவா பார்த்தா இவருக்கும் வயசாயின்னு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறார் எல்லாரும் பிடிங்கின்னு போயிட்டான் பிள்ளைகள்லாம் பைசாவோ அப்படிங்குற போயிட்டா அதனால்தான் புத்திராதபி தனபாஜாம் பீதி சங்கராச்சாரியர் இதெல்லாம் இந்த லால மறவே வராது சங்கராச்சாரியர் காலத்திலயே அப்படிதான் வியாசர் காலத்திலேயே அப்படிதான் அவர் அந்த பிராமணரே பாகவதத்துல சொல்றார் ஏத்தே பஞ்சதசாகி அனர்த்தாக பதினஞ்சு லிஸ்ட் போட்டுட்டு இவ்வளவு ஆபத்து வரும்பா பணத்தில இருந்துங்கிற இருநூறு பூட்டு வாங்கினான் எல்லாரும் இருக்கோம் இல்லையா இப்பதான் இந்த கார்டு என்ன இல்லாம இருக்கு அர்த்த இந்த பணம் எங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் சண்டை தான் இப்படி போனா அந்த கியூல போனா சாதுக்குள் பிக்ஷா உட்காந்து ஒரே சண்டை நேர்த்திக்கி என்னன்னு கேட்டா ஒருத்தன் குச்சியை வச்சுட்டு போயிட்டான சண்டை பஞ்சதா அனர்த்தாக பலவிதத்துல இருக்கிற அனர்த்தங்கள் இந்த அர்த்தமூலாகா பணத்தினால வந்துடும் அதனால இவ என்ன பண்ணினார் எப்படி இருக்காரு அவரோட எல்லாம் போயிடுச்சு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான் ராஜா வந்து கொஞ்சம் டாக்ஸ்ங்கிற பேர்ல பிடிச்சுன்னு போயிட்டான் எல்லாம் போச்சு அப்படி இப்படி கொண்டு போனா எப்படி எல்லாமும் போச்சு அதுல சொல்றது யாரு கொடுக்கவும் இல்லை தானும் அனுபவிக்கலையா அவனுக்கு நரகம் தாங்க யோ ந தாதி திருத்தியாக அவன் என்ன பண்ணா தெருவில் இறங்கிட்டான் அப்படி சுத்தி பிச்சைக்காரனா நடக்கிறார் மாளிகை தோளில் மாராப்பங்க இருந்தா இப்போ ஒரு பாண்டத்தை எடுத்து நடக்கிறான் அது மாதிரி இவர் இப்படி நடந்தார் அந்த நிலையில யோசிச்சு பார்த்தார் எல்லாம் இருந்தது பெரிய பணக்காரனா இருந்தேன் நிறைய சொத்து சம்பத் இருந்தது எல்லாம் இருந்தும் எனக்கு சந்தோஷமா இருக்கவே தெரியல சில பேர் உண்டு அவளுக்கு அதுலதான் ஆனந்தாலும் கருப்பா ஒன்னு தொங்கிண்டே இருக்கும் அவ பக்கத்துல நாம போய் உக்காந்துன்னா நம்மளையும் பிடிச்ச அது அது அந்த சகுனம் பார்த்தாலே போச்சு அது ஏன் அப்படி இருக்கான்னு தெரியாதவா சில பேருக்கு இந்த டிராஜிடி தான் ரசம் மலை இல்லையா அது எதுக்கு எடுத்தாலும் அந்த சோகம் தான் என்ன ஒண்ணுமே சந்தோஷமா வச்சுக்க மாட்டா எதுலயுமே சந்தோஷமா இருக்க மாட்டா நிறைய பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பாளா அதுலயும் இருக்க மாட்டா பணம் இல்லாட்டா அதோட சந்தோ பணம் இருந்தா அதோட துக்கம் இதுக்கு மேல இல்லையேன்னு துக்கம் நம்மளை விட பணம் இருக்கிறவளை பார்த்தா கவலை என்ன பண்ணுவான்சாயாம் நராதிஷ உத்வேகி மத கலிஹி வசனம் சம்பிரிங்க எதுக்குனாக்கா இது வச்சுன்னா பரதியாருக்கு பொறாமை இவன் முத்திரம் இப்படி போயிட்டே இருக்கான் ஒரு பூஜை ஹோமம் பண்ணி தித்தம் हस्ते, மமைய ஏதோ ஆரோ பண்ணிட்டு இருப்பா அப்படி எல்லாம் பொறாமை இருந்துட்டே இருக்கும் அதுக்குதான் பல பல வழிகள் இருக்கு அவன் போக்கட்டில் எம் பாக்கட்டே வரட்டும் மலையாளத்தில் அங்கே சொல்லுண்டோ அஹம் பத்னியும் அதுல அப்போ இப்படி அந்த தனம் ஒரு அபிமானத்தை கொண்டு வந்து இவர் அழிஞ்சு போற நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்ட எல்லாம் பரம வைராக்கியம் வந்துருனால வந்து அனர்த்தத்தை சிந்தை பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தவருக்கு இவ்வளவும் வச்சிருந்தேன் என்னத்தை கண்டேன் சந்தோஷம் இல்லை பலவித அனர்த்தங்கள் வருது துக்கங்கள் வருது சுவாவ தூஷியம் வருது நம்மளை பார்த்தா பரத்தியாருக்கு கவலைப்பட மாட்டா இதுல வச்சு இவர் பார்த்தார் வைராக்கியம் வந்துடுத்து இப்படியே அலைஞ்சு நடக்கிறவருக்கு ஞானம் வந்துடு யாருக்கிட்டோ உபதேசம் வாங்கிட்டு வைராக்கியம் எந்த ஸ்டேட்ல வரும் தெரியாது புரிஞ்சுட்டா இந்த சன்னியாசி யாருன்னு கேட்டா புதுசா வந்திருக்காரு பெரிய யாரு அப்படின்னு கேட்டா தெரியலையா அது இந்த முன்னாலே இருந்தாரு அவர்தான் நம்ம எதுக்கு கேட்டாலும் ஒன்னும் கொடுக்க மாட்டாரு அவர்தான் இப்ப புது வேஷம் எல்லாம் போனத்தினால இந்த மாதிரி ஒரு வேஷம் அப்படின்னு நாலு பேர் கிளப்பி விட்டுட்டான் அப்புறம் கல்ல விட்டு அறியறது கேலி பண்ணி பேசும் கண்டுக்கவே இல்லை பரிகாசம் பண்ணா ஒன்னும் கேட்டுக்கவே இல்லை துல்லியாஸ்து தெருமௌனி கையில தண்டத்தை புடுங்கி உடச்சு போட்டுட்டான் ஒருத்தம் அது ஈஸ்வரன் சாம ஒரு நாள் வஸ்திரம் இருக்கு வஸ்திரத்தை உணக்கிச்ச கிழ்சப்பட்டுபீரம் போறோம் பிட்சை வாங்கிட்டு வந்து பிட்சா பாத்திரத்தை வச்சிருக்க மல மூத்த விசர்ஜனம் அப்பாவோ தெரிய வேண்டாம இவ்வளவுலயும் எந்தவித விகாரமும் காட்டாம உட்காந்து மௌனத்தை அர்த்தம் பேசாம உட்காந்து காரியத்தை நடத்துறான்பா இது ஒரு வேஷம் இப்படி பலவிதத்துல துரோகம் பண்ணவும் அசங்காம இருக்கிற சில பேர் பார்த்து கேட்டா சுவாமி நீ பெரிய மகாத்மா போல இருக்கே ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தது எனக்கு ஒன்னும் கஷ்டமே இல்லையா பான இவ்வளவுனால அவர் பாடவே பாடல ஏன்னா ஆனந்தம் இருந்தா தானே பாட்டு வரும் பாட்டு வந்துடுச்சு நாயம் ஜனோமே சுகதுக்கேது ந தேவதாத்மா மனப்பரம் காரணமாந்திசார சக்கரம் பரிவர்த்தையே இந்த சம்சார சக்கரம் ஏன் சுத்தின் இருக்கு தெரியுமா மைண்டு இருக்கிற வேற சுத்தம் மைண்ட்ங்கிற பெட்ரோல் இருக்கிற வேற இது சுத்தே இருக்கும் அந்த மனசை எப்ப விட்டுட்டோமோ அந்த சம்சார சக்கரம் நின்றுடும் அது சுத்தரத்துக்கு காரணமே இந்த ஒரு பியூவல் இருக்கிறதுனாலதான் யாரும் வேற யாரும் நமக்கு துக்கத்துக்கோ சுகத்துக்கோ காரணம் இல்லை இது துக்கம் இது சுகம் அப்படின்னு இந்த மனசுதான் சொல்றது நாயம் ஜனஹாமே சுகதுக்கேது யாரும் வெளியில இருக்கிறவா யாரும் எனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது கொடுத்தானாக்கா நான் முன்னாடி நிறைய பேர் இருந்தா எனக்கு அந்த சுகமாவே இருக்கல குடும்பத்தில் எல்லாரும் இருந்தா வேலைக்காரா வீடு எல்லாம் இருந்தது எத்தையுமே சுகமா மாத்திக்க எனக்கு தெரியல ஏன்னா மனசு சரியா இருக்கலை தேவத அன்னைக்கு ஆராதனை பண்ணிக்கலாம் பண்ணவே இல்லை இப்ப துக்கம் வரபோது பிரத்தியார் காரணம் அப்படின்னா நம்ம ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா நமக்கு துக்கத்துக்கு காரணம் வெளியில இருந்தால் நமக்கு சொல்யூஷனே ஏதாவது சொல்லுஷன் இருக்கும் ஒன்னும் கிடையாது கவர்மெண்ட்னால துக்கம் நிறைய பேர் அதே பேசுகிற கவர்மெண்ட் நம்ம என்ன பண்ண முடியும் எதையோ சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்றது எல்லா இடத்தையும் போயி எடுத்து தண்ணி எல்லாம் கட்டு போயிடுது நம்ம என்ன பண்ண முடியும் இத நினைச்சே கவலை வேற ஒன்னும் கவலைப்படுறதுக்கு இல்ல இதன் நினைச்சு கவலைப்பட்டு இருக்கான் ஓட்டையா எடுத்த கவலைப்பட்டு இருக்கான் நம்ம போய் சிமெண்ட் எடுத்து மேல போக முடியுமா ரெஸ்பான்ஸ் சரி பண்ண உன்னால முடிஞ்சத பண்ண ஏதோ ஒரு ஆள் ரெண்டா இருந்தா பரவாயில்ல கவலைப்பட்டு என்ன பண்ண போறேன் வெளியில ஒரு விஷயம் கவலைக்கு காரணமா இருக்கானா பெரிய காரியங்கள் பண்றவாழ்னா எந்த கவலையும் இல்லாம காரியத்தை பண்றான் சுகது வெளியில யாரும் என்னோட சுகத்துக்கோ துக்கத்துக்கோ எந்த வியக்தியும் காரணம் நம்ம குடும்பத்துல இருக்கிற போது கூட உண்டாட்டியால துக்கம் புருஷனால துக்கம் பிள்ளையால துக்கம் நம்மளால பண்ண முடியாது நிம்மதியே வராது ஏன்னா அவளை நீங்க விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துன்னு போனவங்க என்ன பண்ண முடியும் மனச மாத்திக்க வேண்டியது வேற வழியே கிடையாது வெளியில யாரும் என்னோட சுகத்துக்கோ துக்கத்துக்கோ காரணமா இருந்தால் சுகம் இப்படி இருந்தா துக்கம் அதுக்கு தகுந்தபடி ஆடிண்டே இல்ல யாரோ தேவதும் எங்க போய் பார்க்கறது இல்லை கிரகம் இந்த கிரக நிலை சரியில்லை அது ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் பத்தொன்பது வருஷம் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும் அது ஒன்றும் வந்து நம்ம குறைச்சிக்க முடியாது அந்த கிரக நிலையெல்லாம் வந்து சனி ராகு கேது எல்லாம் மாற்ற முடியுமா மகான்கள் நிறைய பேர் ஞானத்தை அடைஞ்சது எல்லாமே சனி தசையில தான் நீங்க எந்த சனியை லௌகீகமா குத்தம் சொல்றீங்களோ அந்த சனிதான் அத்தியாத்மத்துக்கு போஷகர் அதனால அவருக்கு மட்டும் ஈஸ்வரஸ்தானம் வைராக்கியகாரவர் தான் எல்லா வைராக்கியத்தையும் கொடுக்கறது நிறைய பேருக்கு ஞானம் வந்ததே அந்த திசையில தான் அப்ப எது வந்து ஒரு பக்கத்துக்கு நீங்க நெகட்டிவா பாக்குறீங்களா இன்னொரு பக்கத்துக்கு பார்த்தா அது பாசிட்டிவா இருக்கும் எல்லா சபுரத்தையும் இருக்கிறது ஒன்னும் அத்தியாத்ம நடக்காது அதனால இந்த திசை அந்த திசைன்னு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது கஷ்ட திசை நாயம் கிரக கர்மான எடுத்துக்க அட்லீஸ்ட் அது இல்லையா கர்மாங்கிறது எப்பவுமே பாஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நிறைய கஷ்டப்படுறோம் சில பேருக்கு வந்து ஏதாவது ஆன்சர் கொடுத்தா தான் நிம்மதி வரும் ஏன் கஷ்டமும் கர்மா அனுபவிச்சது வரைக்கும் அது நிம்மதியை கொடுக்கும் நீ அனுபவிச்சது ஆனா கர்மாத்துறது பண்ணினத்து என்ன பண்றது ஒன்னும் பண்ண முடியாது காலத்தை மாத்த முடியுமா முடியாது இதுப்ப நம்ம சகஸ் கலிகாலத்துல போறோம் கலி கலி கலி என்ன பண்ண முடியும் போக முடியும் மனஹாபரம் காரணமா மனந்தி அந்த பிக்ஷு என்ன சொல்ற இந்த மனசுதான் காரணம் அதை நான் விட்டுட்டேங்கிறோந்து விட்டுட்டேன் மனப்பரம் காரணமாக சக்கரம் பரிவர்த்தயான மனசுன என்ன அக்ஞானம் இக்னரன்ஸ் அஜ்யானத்துக்கு தான் மனசு பேரு கஷித் க்ளேஷார்ஜிதய விமலமதிர்மன காலகமிரமா துணும் ஷாந்தோ மமச்ச குருவி சித்தி எப்படி வருது மனச விட்டு மனச எப்படி விடுறது மனச என்ன விடுற மாதிரி ஒரு சாமானமா விட்டா தேவையில்லையே அதை எங்கயாவது மனசை விட்டுட்டேன்னு அவர் எப்படி சொன்னார்னா மைண்ட் எப்படி விட முடியும் கயர்ல பாம்பு தெரிஞ்சது அந்த பாம்ப என்ன பண்றது சர்பசத்திரம் பண்ணியா மாத்துறது கயரை போய் இவன் இருட்டுல போய் பாம்புன்னு நினைச்சுன்னு அலறி அடிக்கிறான் மந்திரவாதியை கூப்பிட்டு சர்ப்பம் ஆவாக யா எங்க போவோம் லைட் வந்தா தான் போவாங்க வெளிச்சம் அடிச்சு பார்த்தா அங்க பாம்பே இல்லை அது போயிடுது இல்லையா அது போல மனசு மனசுன்னு தோன்றது என்ன அதோட ஸ்வரூபம் என்னன்னு கொஞ்சம் ஞான தபஸ் பண்ணினா அந்த மைண்ட் இருக்கிற இடத்துல ஆத்மா தான் இருக்கு இந்த பரமேஸ்வரன்ல கிளம்ப கூடிய சக்தியை நீ மனம்னு கூப்பிடுற அந்த சக்திக்கு மூலமாயிருக்கிறவன் யாரு அவனை பார்த்துட்டானா அவன் ஒரு தோற்றம் தான் இது அப்போ அவன்தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற போது தமேவரணம் கச்ச சர்வாவேன திரசாதா ஸ்தானம் பிராப்ஸசி சாஸ்வதம் அப்படிதான் ஏன் ஆஹு மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதமுசத்தை அப்படி மனசுக்கு மூலமாயிருக்கிற பொருளை பார்த்தணுட்டி சிஜோதிஷா அவபாசித மனசா மனநாம பிரகாசிட்டுதான் இந்த மனசு வந்து வேலை பண்றது ததேவ மனசா ஆத்மானம் பிரத்யேதை தாரம் வித்தி இந்த மனசுக்கு மனசா இருக்கக்கூடியது மனசையும் மனசுக்கு சேதனா சக்தியா இருக்கக்கூடியது மனசை தூண்ட கூடினதாயிருக்கிற அந்த சத்வஸ்து அந்த ஆனந்த வஸ்து அதை இவன் ஹிருதயத்துக்குள்ள பார்த்துட்டானால் ததேவ பிரம்மத்துவம் வித்தி அதுதான் பிரம்ம அதுதான் ஆத்மா நேதம் எதிரம் உபாசதே நீ மனசினால் என்னென்னமோ இமேஜின் பண்ணிக்கிறியா அதெல்லாம் இல்லைப்பா இந்த மைண்டுங்கிறது இட் இஸ் மேட் ஆஃப் தாட்ஸ் வெறவும் நெனப்புதான் அந்த நினப்புக்கு தாட்ஸுக்கு எல்லாம் ஒரு நெனைப்பு இருக்குற விற்த்தி விற்பிதா மனசு மனசுனா அகம் விருத்திக்கு அகம்பிருத்தியை நீக்கி பார்த்தா மனசுன்னு பிரத்யேகமா ஒரு பதார்த்தம் இல்லை எல்லா எண்ணங்களுக்கும் மூலமா ஒரு எண்ணம் இருக்கு அகங்காரம் செல்ஃப் இமேஜ் அந்த செல்ஃப் இமேஜ் வந்து எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒளிஞ்சிண்டு ஒளிஞ்சிண்டு ஒளிஞ்சிண்டு பல எண்ணங்களை கொண்டு வருது உள்ளது நாற்பது அந்த அகந்தையோடு உரு அழிதல் அந்த உரு எப்படி அழியும்னா அது என்னன்னு பார்க்க பார்க்க பாக்கிற போது மெதுவா வாசனாட்சயம் ஆரம்பிக்கும் எல்லா வாசனைக்கும் மூல காரணம் அகங்கார வாசனை இந்த ஜீன கல்பனை பண்ணிட்டுதான் எல்லா கல்பனைகளும் பின்னால வருது இந்த ஜீவனோட ஸ்வரூபம் அபிமானத்தோட ஸ்வரூபத்தை நாம ஆராய்ச்சி பாக்கிறோம் மனசோட ஸ்வரூபத்தை ஆராயிறோம் கொண்டு போய் அந்த பிரத்யதாவா இருக்கிற ஈஸ்வரன்ல போய் ஒட்ட வைக்கிறோம் இங்கிருந்து கிளம்புறது அதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஹோமம்தான் அது அங்க ஹோமம் பண்ண பண்ண அது போகும் இல்லாம போகாது அதை கொண்டு போய் ஹிரதயாக்னியில ஹோமம் பண்ணணும் தத்திர மாம்வஹா என்னையே முடிவில் ஹோமம் பண்ண வேண்டி இருக்கு அந்த ஜோதிஸ்ல அப்படி அந்த மனசுக்கு மூலமா இருக்கு நம்ம உள்ள கவனிக்க கவனிக்க மனசு என்னன்னு ஆறாயிரத்தியே நமக்கு தெரியும் அங்க எரடும் மனசு என்னன்னு ஆறாயிரத்தியே அங்க எரடல் என்னதுன்னா நான் தான் இந்த அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் பார்த்தா எனக்கு என்னோடது என்னோடது எனக்கு என்னோட லைஃபு என்னோட வாழ்க்கை எனக்கு அப்படியாகணும் எனக்கு இத கிடைக்கணும் அத கிடைக்கணும் அந்த திருஷ்ணா தான் நமக்கு சகல பயத்துக்கும் ஹேது என்னை எப்படி காப்பாத்திக்கிறது என்னோட லைஃப் என்னவாகும் என்ன என்ன பண்ணுவா நாளைக்கு என்ன ஆகுமோ அது என்னெல்லாம் கவலை ஏதோ ஒரு மகாசக்தி நடத்திட்டு இருக்கிற போது என்னோட தூக்குவேன் தலையில வச்சாலும் கீழே ட்ரெயின் தான் தூக்கப்படுவோம் இல்லையா அது பெஷாம இருக்கிறதுக்கு அப்போ அதுக்கு என்ன காரணம் இந்த அஹங்கார அஹங்காரவசாத் ஆபத் அஹங்கார அகங்காராத் துராதய அஹங்காரவசாத் எல்லாம் இதை விட ஒரு பெரிய சத்ரு இல்லை இதுதான் நம்மளுக்கு ஒரு உள்ள இருக்கிற ஒரு வியாதி உள்ளபடி கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கு என்ன பெத்தி என்ன பெத்தி என்ன பெத்தி என்ன பெத்தி அந்த நான் நான் மைமையை நீத்து மையினால் உனது உண்மை வசம் ஆக்கினை அருணாச்சல அந்த மை உள்ள வந்துருக்கோம் இல்லையோ இங்கிலீஷில் இங்கிலீஷ் மைதான் தமிழே மைமை அஜ்யானம் என்னை என்னை என்னோடது என்னோடது என்னோடதுன்னு தோன்றதோ அந்த அகங்காரத்தை நீத்து அது எப்படி நீக்கம் அது எங்க உதிக்கிறதுன்னு பாரு இந்த அகம்பிருத்தியோட பிறப்பிடம் ஏதுன்னு பாரு நான்கிறது என்னன்னு பாரு நமக்கு கோபம் வரபோது நல்லா தெரியும் என்ன சொல்றான் என்ன நினைச்சிருக்காம கஷ்டப்பட்டு நான் ரிஷிகேஷர் வந்திருக்கேன் கார்த்தால காபி கரெக்ட் டைம் கிடைக்க மாட்டேங்கிறது எல்லாம் சொல்லுவோம் சாப்பாடுல உப்பு போறது தோணும் சண்டை போடுறது போட்டுங்கோ அப்புறம் என் கண்ணை மொடின்னு உள்ள உட்காந்து யாரு இது உள்ள அப்படி துடிக்கிறான் இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படி இப்படின்லாம் யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தா வந்ததுக்கு பிரயோஜனம் ஆகும் இல்லாட்டா காப்பி குடிக்கிறது மட்டும்தான் பிரயோஜனமா இருக்கும் அது பட்டு நடக்கட்டும் அப்படியே கண்ண மொடின்னு உட்காந்து யாருக்கு இது வர்றது யாருக்கு இந்த எண்ணம் வர்றது யாருக்கு அவன் என்ன நினைச்சுன்னு இருக்கான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் கிழிச்சு கிண்ணாரம் கட்டுவேன் எல்லாம் தோன்றதோ இல்லையோ இது யாரு இந்த நான் இந்த என்னோட ஸ்வரூபம் என்ன இந்த நான் நான் என்ன துடிக்கிறது உள்ள அப்படி எழும்புறதே ஒரு அகம் விருத்தி உள்ள இருந்து அஹம் அஹம் அஹம்னு ஒரு விற்பி ஒரு ஐ தாட் த சென்டர் ஆஃப் சஃபரிங் அப்படி உள்ள ஒரு மூமெண்ட் இருக்கோ இல்லையோ எதை பார்த்தாலும் அதுக்கு தான் சஃபரிங் எல்லாம் இல்லையா வேற யாருக்காவது வந்தால் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது இந்த பர்சன வந்தா தாங்களே அப்படியே உக்காந்து நம்ம சத்சங்கத்துல உட்காந்து பக்கத்துல யாரோ பேசுறா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்க நம்ம ஒன்றும் கவலையே படலை காதல விழுந்ததோ முன்னாடி உட்காந்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஐடென்டிபிகேஷன்ல அப்புறம் அவன் என்ன பேசினாலும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படியே உள்ளவன் சந்தோஷ முகம் எல்லாம் பா பத்தாயிரம் ரூபா கொடுத்து வந்தது ஒருபடியா பிரச்சனை அப்படின்னு சொல்றத பாடம் சந்தோஷமா போச்சு அவரு என்ன பண்ணினார் தெரியுமா அவர்ல ஆடி எல்லாம் வலிக்கிறது என்ன சாப்பிட்டாலும் பயத்துக்குள்ள ஒரு கூடஸ் வேண்டி போன மாதிரி வெறும்னா யாரோ ரெண்டு வார்த்தை சொன்ன அவ்வளவுதான் இல்லையா அந்த வார்த்தையை ஐடென்டிஃபை பண்ணி இன்னொரு மேஜிக் வருங்கல வெறும் சத்தம் அது வந்து தெலுங்குல பேசினா எனக்கு இப்ப தெலுங்கு தெரியாது பிரெஞ்சு பாஷால யாரோ பேசாது இல்லையா நம்ம காதில் விழுந்தா புரியாது அப்ப வந்து அதுல ஒரு மாதம் அது வரும் புரியறதுங்கிற ஒரு காரியம் புரிஞ்சுண்டு தான் அப்ப பாருங்க எத்தனை பெரிய ஆபத்து இந்த புரியறதுக்குள்ள எத்தனை ஆபத்திற்கு பாருங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள எத்தனை ஆபத்திற்கு பாருங்கோ அதான் அந்த தெரிஞ்சுக்கிறதுலேருந்து காப்பாற்ற வேண்டி இருக்குங்கிறது அதே அது அவன் என்ன பேசிட்டு இருந்தாலும் நம்ம உட்காந்து தூங்கி விட்டோம்னா ஒன்றும் தெரியாது தெரி உள்ள பதிஞ்சு என்ன சொன்னான்னு வரபோது அந்த சஃரிங் ஆரம்பிச்சுட்டு இந்த பிளாக் இந்த பாட்டில் நெக்கத்தான் எப்படி தாண்டறது தெரியலே நம்ம கஷ்டத்துக்கு மூல காரணம் இங்க தானே இருக்கு எல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த சென்டரில் தான் இருக்குது இது எப்படி தாண்டறது தெரியல வேதனை பூரா அங்கே தான் அங்கே சுதி பண்ணினா சந்தோஷம் நிந்த பண்ணினா தாங்க முடியலை என்னவோ ஒரு அந்த ஒரு அகங்காரத்தோட வர்ஷிப்பு தான் நம்ம வாழ்க்கை பூரா பண்ணிட்டு அதுக்கு பூஜை வச்சு அதை பொட்டுட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி அதுதான் பண்ணுறோம் அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழியை காணும் அது ஈஸ்வரன் கருணை பண்ணி அவன் என்ன பண்ணுறான் பாகவிதத்தில் சொல்கிறான் நீயா சாஸ்திரத்தை அதை இதை வச்சு மெதுவா அழிச்சுட்டேன்னா நீ தப்பா நான் வந்து அருள் பண்ணி இதை அழிக்கிறதாது மகாபலி வந்து பிச்சு பிடிங்கி எடுத்துடுறேன் பகவான் அனுகிரகம் வந்தார் ஆங்கு எல்லாத்தையும் பிடிங்கி எடுத்து ஒண்ணுமே இல்லாம நிறுத்தி பிரம்மா பிரகலாதன் எல்லாரும் வந்து சொல்ற சுவாமி இப்படியா பண்றது என்னமா இருந்தவர் ஒண்ணுமே இல்லாம அப்படி நிறுத்திருக்கீங்களே அப்படின்னா பகவான் சொல்றேன் எனக்கு யாரும் ரொம்ப பிடிக்குமோ அப்படித்தான் பண்ணுவேன் பாங்குறாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சா ரொம்ப கஷ்டம் என்ன சொல்றா அனுகிரகம் அனுகிரகம் நினைக்கிறேனோ அவனுக்கு எங்கெங்க அபிமானம் இருக்கோ அகம் விருத்தி இருக்கோ அபிமான ஓட்டின்னு இருக்கோ அதெல்லாம் தொடச்சு நீக்கினாதான் அவனுக்கு அனுகிரகம் ஏன்னா அந்த அகங்கார நாசத்துலதான் அவனுக்கு க்ஷேமே இருக்கு மங்கலமே இருக்கு சாந்தி இருக்கு மரணமில்லா தன்மை இருக்கு சாஸ்திரியமா அதை எப்படி பண்றது அதனாலதான் முதல்ல நான் சொன்னேன் ஈஸ்வரன் வந்து தடுத்து ஆட்கொள்ளறது ரொம்ப தாங்க முடியாது எல்லாராலையும் அதனால ஈஸ்வரன் நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூபத்தை கொடுத்திருக்கார் மெதுவா சாஸ்திரப்படி குரு சொல்றபடி அனுசரிச்சு மெதுவா போனா பெரிய ஒரு டிசண்டன்ஸ் எல்லாம் வேண்டாம் மெதுவா போய் நீங்க பூர்ணமாயிடுவேன் சனி சனேகி அதனால நேரடி வழி ஆத்ம இந்த அவரே நமக்கு கொடுத்தார் அகந்தையோட ஸ்வரூபம் என்ன அகந்தை என்ன எண்ணங்கள் எல்லாம் வரட்டும் தாட்ஸ் எல்லாம் வரட்டும் வாசனைகள் எல்லாம் வரட்டும் காம கோபங்கள் எல்லாம் வெளியில வரட்டும் எல்லாம் கிளம்பி வர போது இதெல்லாம் யாருக்கு வர்றது எனக்கு வருது யாருக்கு கோபம் வருது எனக்கு வருது யாருக்கு காமம் வருது எனக்கு வருது யாருக்கு பொறாம வருது எனக்கு வருது நான் யாரு நான் யாரு நான்கிறது என்ன நான்கிற துடிப்பை எங்கிருந்து கிளம்புறது அப்படின்னு ஆராயிற போது மனசு எந்த ஹிருதஸ்தானத்திலேருந்து உதிக்கிறதோ அந்த ஹிருதஸ்தானத்துல போய் அடங்கும் அப்படி திரும்ப திரும்ப ஒவ்வொரு விற்த்தி இந்த விற்பிக்கு மூலமா இருக்கிற விற்பி என்ன நான் ஒரு ஒரு விற்த்தி ஒரு சலனம் ஒரு ஸ்பந்தனம் அந்த விற்த்தியோட ஸ்பந்தனத்தை உற்று பார்க்க ஹயத்துக்குள்ள அடங்கும் அதை அடங்கி அடங்க அடங்க அந்த இடத்துல தான் தானாக மற்றொரு பொருள் விளங்கும் ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவே நினைவுகள் அகங்காரத்தை பார்த்தோம்னாக்கா ஊனார் உடல் இதுவே நானாம் எனும் நினைவாலதான் பண்ணப்பட்டிருக்குது அந்த த்ரெட் பூரா என்னன்னா அந்த செல்ஃப் இமேஜ் உள்ள இருக்கோல்லையோ ஒரு சரீரம் அகங்காரம்ங்கிறது என்னது இட் மேட் ஆஃப் ட்ரீம் ஸ்டப் இட் இஸ் நாட் ரியல் இது மாதிரி புஸ்தகம் மாதிரி ஒரு சாமானம் இல்லை கைகால மாதிரி ஒரு சாமானமும் இல்லை ரெண்டுக்கும் நடிவுல ஒரு ட்ரீம் ஸ்ட்ரீம் சும்மா ட்ரீம் தானே என்னதுன்னு நீங்க கல்பன பண்ணிட்டு இருக்கிறதானே எனக்கு தெரியவே தெரியாது நான் கல்பன பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது வெறும் ஒரு ட்ரீம் ஸ்ட்ரீம் தான் அது அந்த ஸ்ட்ரீம் தான் வந்து ஊனாருடல் இதுவே நானாமெனும் நினைவே நானா நினைவுகள் சேரோர் நாறு பல பல நினைவுகளை கோர்த்து எனக்கி பின்னி பிணைஞ்சு அதுக்குள்ள ஒரு நான் இவன் அவன் அது இது அந்த விசேஷம் விசேஷம் எல்லாம் வச்சு செல்ஃப் இமேஜ் இந்த நார போய் பிடிக்கிறான் உள்ள யோகி இந்த நான் யார் இடம் ஏது என்று உட்போனால் இந்த நான் யாரு இது எங்கிருந்து உதிக்கிறதுன்னு உள்ள போனால் நினைவுகள் போய் நான் நான் என குகையுள் தானாய்த் திகழும் ஆத்ம இதுவே மௌனமே ஏகவானமேங்கிறதுனா அனந்தமான ஆகாசம் சிதாகாசம் ஏகவானு சொல்லி ஆனந்தம் சொல்றார் ஆகாச ஆனந்தம் எல்ல இல்லாத ஆனந்தம் அது இந்த ஆனந்தமே சித் ஸ்வரூபமா இருக்கு அகம் வத்தியோட மூலாந்தேஷன சக்ஷர் கச்சதி வாக்கச்சதி மனஹா கச்சதி எல்லாத்துக்கும் இந்த விற்பி விசேஷம் இந்த விற்பி விசேஷத்தை உள்ள ஆராய்ந்து தான் கேனோபனிஷத்தோட ரகசியம் அப்படி பார்த்தோம்னா உதிக்கிறதோ அந்த ஹிருதய்தானத்துக்குள்ள அடங்கும் அந்த ஹிருதயத்தில் விளங்கின்றிருக்கோ ததேவ பிரம்ம ததேவ பிரம்ம தம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே தொடர்ந்து நாளைக்கு காத்தால பாக்குறோம் ிாஷா ஹரி ஓ